எல்லும் வணக்கம் ஏப்ரல் பதினொன்று 2021 இருபத்தி ஒன்று நட்டினை புதறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக கீழ்ப்பாடி அரசினர் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவன் ச நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடை ஒன்று பிரம்ம சாம்ராஜ்யத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய் இந்தியாவில் முதலாம் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மூன்று சமுதாயத்தின் அடிப்படை அங்கம் குடும்பம் இனியன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமைக்கான வயது எத்தனை இரண்டு புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது மூன்று சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய தலைமை ஆளுநர் யார் இன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடையை நாளைய நற்றிணை பொது அறிவு குவியல் காணலாம் அனைவருக்கும் நன்றி